كما يقال الله تعالى في القران الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقضى ربك الا تعبدوا الا اياه وبالوالدين احسانا اما يبلغا عندك الكبر احدهما او كلاهما فلا تكل لهما افرا ولا تنهر هما وقل لهما قولا كريما فلق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم الجنه تحت اقدام الامهاتكم وقال نبينا صلى الله عليه وسلم ايضا رضا الرب في رضا الوالدين وغضب الرب في سخط الوالدين او كما قال عليه الصلاه والسلام الا وترى الله لمن يغر تران بيديون ما هي அல்லாஹு கொண்டு ஆர்வம் செய்கின்றேன் அவன் தனித்தவன் என்று உள்ளத்தால் அவுறுதி பூண்டு நாவினால் தாழ்ந்து புகர்கிறேன் அலி வசல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களை பின் துயர்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபிள் தபா தாபிங்கள் மற்றும் கயாமத்தினால் வரை இருக்கக்கூடிய முஸ்லிமான முக்மீனான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதிலும் கருணையும் தலாம் எனும் அல்லாடியார்களே அல்லாஹு அன்னவர்கள் மூலமாக எந்த விடயங்கள் எல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கின்றன அந்த விடயங்கள் என் வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும் அதே போன்று எந்த விடயங்கள் எல்லாம் விற்று விலகி தகுந்து கொள்ளுமாறு ஏவிருக்கின்றன அந்த விடயங்கள் அத்துணையும் என் வாழ்க்கையை விட்டு விலகி தகுந்து கொள்ளுமாறு பிறப்பிக்கிறேன் என் வாழ்க்கையை முதலில் தப்புவின் அடிப்படையை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இச்சந்தர்ப்பத்தில் அறிந்து கொள்கிறேன் அல்லாவின் நல்லார்களே அல்லாஹு சுபஹால உலகத்தில் ஒவ்வொரு வஸ்துகளையும் அல்லாஹு தாலா ஜோடி ஜோடித்தான் படை அத்தாலா சில இனங்கள் வானம் பூமி என்பதாக சூரியன் சந்திரனாக இவாறெல்லாம் அத்தாலா விட்டு கனவன் மனைவி என்ற இரு படைப்புகளை படைத்து அவர்களுக்கு அடுத்த அந்தஸஸ்தாக தந்தை கூ கூ அந்தாலா என்ான் கொடுக்கின்றான் மேலானவர்களே இன்று உலகத்தில் எடுத்துக்கொண்டால் உண்மையாக அழியக்கூட அழியாத ஒரு சொத்து என்று சொன்னால் உலகத்திலே வாழும் பொழுது அல்லாஹு தாலா எங்களை எங்களுடைய ரூஹை எடுத்த பின்பு அது இல்லாமல் ஆகினாலும் ஆனால் உலகத்தில் கடைசி வரையும் வாழும் பொழுது இருக்கக்கூடிய ஒரு உண்மையான பாசம் என்று சொன்னால் அது தாய் தகப்பனுடைய பாசத்துக்கு ஈடாகாது அல்லாஹு அதிகமான இடங்களில் அந்த தாய் தகப்பனை பற்றி அல்லாஹு தாலா கூறி கொண்டே இருக்கின்றான் அல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூட ஒரு தடவை ஒரு சஹாபி அசுரூ அலி வசல்லம் அவர்களிடத்தில் கேட்கிறாங்க யார் ரசூல் அல்லா நான் இஸ்லாத்திலும் செய்யக்கூடிய முக்கியமான விடயம் என்ன சொன்னாங்க தொழுகின்றார்கள் திரும்ப கேட்டாங்க திரும்ப சொன்னாங்க சல்ல அல்லூ அழகம் சொல்லுகின்றாங்க இப்படி கேட்டதன் பின்னால அதன் பின்னால கடமை என்னன்னு ஒவ்வொரு கடமையாக சொல்லிவிட்டு சொன்னாங்க செல்லம் உன் தாய்க்கு உன் தாயுடைய கடமைகளை நீ சரிவர செய்யறதும் உனக்கு கடமை சொன்னாங்க செல்ல மேலானவர்களே ஒரு சிங்கத்தை பார்த்தால் அது மனிதர்கள் என்ன செய்யும் அது மனிதர்களுடைய மாவிசத்தை மனிதர்கள் எல்லாம் என்ன செய்யும் வேட்டையாடு பார்க்கும் புலியை எடுத்துக்கொண்டாலும் அதுவும் அவ்வாறு தான் மனிதர்களுடைய மாவிசத்தை சாப்பிடுவதற்காக இதர மிருகங்களுடைய மாவிசத்தை சாப்பிடுவதற்காக என்ன செய்யும் அது அப்படியே பாஞ்சி தாழிக் கொண்டிருக்கும் ஆனால் தன்னுடைய குட்டிக்கு அழகிய முறையில் பால் கொடுக்கும் அதே போன்று நினைச்சு அல்லாஹு உபதேசம் செய்கிறான் மக்களை பார்த்து நல் இன்சான் உங்களுக்கு நான் உபதேசம் செய்கிறோம் வழிநட தாய் தகப்பூலமாக இந்த மனித சமுதாயத்துக்கு அல்லாஹு என்ன செய்யறான் வசியத் செய்கிறான் உங்களை அந்த தாய் உங்களை பெற்றெடுக்கும் போது சிரமத்தோடு பெற்றெடுத்தா உங்களுக்கு அந்த தாய் என்ன செஞ்சாங்க அந்த பெற்றெடுத்ததன் பின்னால உங்களுக்கு பால் ஊட்டினாங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவங்களுடைய ரத்தத்தை பாலாக மாற்றி உங்களுக்காக அந்த தாய் சிரமத்தோடு பால் இந்த காலம் எல்லாம் எவ்வளவு நாளைக்கு உங்களோட தாய் செஞ்சாங்க முப்பது மாதங்களாக உங்களுக்கு என்ன செஞ்சாங்க தாய் பால ஊட்டி பாலை மரக்கடிக்க செய்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தாங்க ான் அதன் பின்னால் அந்த பால மறக்கடிக்க செஞ்சாங்க இப்படி உங்களை சின்ன வயசுல இருந்து அப்படியே தன்னுடைய மார்புல தூக்கி கொண்டு உங்களுக்கு நோய் வந்தா அப்படியே தன்னுடைய தூக்கத்தை தியாகம் செஞ்சாங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா மலை மாட்டித்தே இந்த காலம் எவ்வளவு காலம் தெரியுமா முப்பது மாதங்கள் மாதங்கள் மேலான இன்றைக்கு நாங்க என்ன செய்றோம் அந்த தாய் என்ன செய்றா அவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களுக்கு பால் ஊட்டி சீராட்டி எங்களோட நல்ல நிலைமையில கொண்டு வந்ததின் பின்னால நாங்க இன்றைக்கு என்ன செய்றோம் அவங்கள மறந்துடுறோம் ஆனா அல்லா குரான்ல எப்படி சொல்கின்றான் முப்பது மாதங்கள் உங்களை நல்ல முறையில் வளர்த்தாங்க அதன் பின்னால நீங்க அஞ்சு வயசு ஆறு வயசு ஆயினது பின்னால உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஓதுறதுக்கு இவ்வாறான ஏற்பாடு எல்லாம் உங்க தாய் அழகிய முறையில செஞ்சு தந்தாங்க செஞ்சதன் பின்னால அசுத்தா நீங்க என்ன செஞ்சீங்க ஒரு வாலிப வயது அடைஞ்சீங்க அடைஞ்சு அதன் பின்னால நீங்களும் தாய்த்தகப்பனாக மாற நேரத்துல நாற்பது வயது உங்களுக்கு ஆகுது நாற்பது வயதின் பின்னால நீங்க என்ன செய்யறீங்க அந்த நல்ல மனிதராக இருந்தா கால ரப்பி என்னுடைய இளவனே ஒரு நல்ல மனிதனாக இருந்தா தாய் தகப்பன் விளங்கி அந்த தாய் தகப்பனோட நடந்திருவனாக இருந்தா தாய் தகப்பனுடைய மனது நோ நோவாம இருந்து நல்ல முறையில வாழ்ந்த மனிதனாக இருந்தா அல்லாஹ் சொல்கின்றான் ான் அந்த மனிதன் என்ன செய்வான் இவனுக்கு எல்லாம் அந்த நாற்பது வயதுக்கு பின்னால என்னுடைய தாய் எனக்கு கஷ்டப்பட்டா என்னுடைய தாய் எனக்கு என்னுடைய அன்பாக இருந்தாங்க என்ன நல்ல முறையில வளர்த்தாங்க என்ன நல்ல முறையில உருவாக்கினாங்க அப்படியா பட்ட தாய அந்த தாய தந்த பாக்கியத்துக்காக வேண்டி அஷ்குரல்லி அமைச்சாளே அந்த நியாமத்தை அதனால நான் என்ன உனக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன் என்று அந்த மனிதன் அல்லா செலுத்துகின்றான் உண்மையான நல்ல மனிதனாக இருந்தால்தான் இந்த நாற்பது வயதுக்கு பின்னால் அவனுக்கு விளங்கும் இல்லை என்று சொன்னால் அதற்கு மாற்றமாகத்தான் நடக்குகின்றான் அது ீ அதன் பின்னால் அல்லா குரான் சொல்கிறான் அல்லாஹு அல்லாஹ் சொல்லி அல்லாவுடைய வணக்க வழிபாடு சொல்லி அதோட சேர்த்து தாய் சகப்பன் அல்லா எப்படி கண்ணியான் அதன் பின்னால அடுத்த கண்ணியத்தை கொடுக்கலான் யாருக்கு தாய் தகப்பனு உங்களுடைய தாய் தகப்பனை நீங்க அழகிய முறையில பாதுகாருங்க உங்களுடைய தாய் தகப்பன் அழகிய முறையில நீங்க என்ன செய்ய வழிநடத்துங்க மேலானே அல்லான் அழகியான அழகிய முறையில சாய் தகப்பினுடைய கண்ணியத்தை விளக்கப்படுத்துகிறான் நீங்களும் ஒரு நல்ல நிலமையில் இருக்கீங்க திருமணம் முடிச்சு நீங்களும் என்ன செய்ய நல்ல குடும்பத்தோடு இயக்கீங்க இந்த நேரத்துல கிபர் அந்த தாய் தகப்பன் ரெண்டு பேரும் வயது முடிந்தவர்களாக உங்களிடல வந்துட்டாங்கன்னு சொன்னா உங்களிடல இருக்கு நீங்க சொல்லிடாதீங்க அவங்களுக்கு சில விஷயங்கள் விளங்காது நீங்க நல்ல விஷயங்கள் தான் சொல்லுவீங்க அந்த நேரத்துல அவங்களுக்கு நல்லது அவங்க சொல்றது தான் சரின்னு தாய் தகாப்பன் செய்வாங்க அப்படி செஞ்சாலும் அல்லா குரான் சொல்றான் அந்த தாய் தகாப்பனை பார்த்து நீங்க உஃப் என்ற வார்த்தையை சொல்லிடாதீங்க அந்த தாய் சகப்பனை பார்த்து சீ இப்படி செய்றதா என்ற வார்த்தையை கூட நீங்க பாவிச்சிடாதீங்க நடக்காதீங்கன்னு அல்லா புறான சொல்லியிருந்தா அவங்களோட எப்படி நடக்கணும் கரீமா அவங்களோட நல்ல வார்த்தையாக பேசுங்க அவங்க தப்பு செஞ்சிட்டாங்க தான் உங்களோட தாய் சகப்பன் உங்களோட பெத்தவங்கத்தான் அப்படி செஞ்சிட்டா நீங்க என்ன செய்யுங்க நல்ல முறையில பேசுங்க அவங்களுக்கு விளக்கப்படுத்துங்க அழகான முறையில விளக்கப்படுத்துங்க இதற்கு அவங்களை அடிச்சு கொண்டும் அவங்களோட பேசாமலும் அவங்கள விட்டு நீங்க பிரிஞ்சும் அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சும் இப்படியெல்லாம் ஈர்க்காதீங்கமாக்கவுல தெரியுமா விளக்கப்படுத்தலாம் அழகிய முறையில விளக்கப்படுத்தலாம் அல்ல சொல்கின்றான் தொடர்படிய செய்யணுமா உங்களுடைய அந்த அன்பு என்று சொல்லக்கூடிய அந்த இறக்கைய அந்த அன்பு என்று சொல்லக்கூடிய அந்த இறக்கைய உங்களுடைய தாய் தகவலுக்கு நீங்க தாழ்த்தி நடந்து கொள்ளுங்க உடைய தாய் தகப்பனோட அன்பான பேசிக்கொள்ளுங்க உங்க தாய் தகப்பன் உங்களுக்கு கெடுதி செஞ்சுட்டாங்க நியாயம் உங்களோட பக்கம் தான் இருக்குது அநியாயம் தாய் தகப்பன் தான் செய்யலாங்க இருந்தாலும் அல்ல சொல்கிறான் எப்படி அன்பானுங்க <Juliet> சின்ன வயசுல என்னை பெற்றெடுக்கும் போது என் தாய் எவ்வளவு கஷ்டப்பட்டா மர மரணத்துடைய வாசலுக்கு போயிட்டு வந்தா மேலாண்வர்களே நாங்க யோசிக்கிறோம் நாங்க இன்னைக்கு பார்ப்போம் தகப்பன் மகளுக்கு விளங்கும் ஒரு தாய் என்ன செய்வங்களுக்கு குழந்தை கடைக்கு இயக்குது கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் வச்சது பின்னால டாக்டர் சொல்றாரு இந்த புள்ளைய காப்பாத்தினா தாயை காப்பாத்தில தாயை காப்பாத்தினா புள்ளைய காப்பாத்தன் என்ன சொல்லுவாரு தெரியுமா புள்ளை இல்லாட்டி பரவாயில்ல மனைவியை தாங்குவாரு ஆனா அந்த தாய் என்ன தெரியுமா சொல்லுவாங்களா நான் மும் என் ரூக எடுத்தாங்கன்னு சொல்லி அந்த தாய் சொல்லுவார் அதை தான் அல்லாஹு சொல்கிறான்னு நீங்க துவாசங்க அப்படியாப்பட்ட தாய் ஏட உயிர் போனாலும் பரவாயில்ல ஏண்ட உள்ள உயிரை பாதுகாது என்ன வளர்த்து தந்தாங்களே வளர்த்ததன் பின்னால நாங்க அவங்களோட நெஞ்சில காலை வச்சு அடிக்கிறதுக்கு பதில அவங்களுக்கு இன்னுமே கேவலப்படுத்திக் அடிச்சா அடி ஆறிடும் ஆனா அந்த தாய் தகப்பனுடைய மனசை நோய்படுத்துகிறோம் தப்பு தவறு எல்லா மனதிலும் செய்வாரது தப்பு தவறுகள் எல்லாம் செய்தது தான் தாய் தகப்பன் மட்டும் விதிவிலக்கு இல்லை அவர்களும் செய்வார்கள் தான் பிள்ளைகளும் செய்வார்கள் தான் ஆனால் தாய் தகப்பனை பிள்ளைகள் கண்ணியப்படுத்துது அல்லா சொல்றான் அதுதான் முக்கியமான கடமை ஏன்னா அவர்களே பரவி காலத்துல ஒரு மனிதன் என்ன செஞ்சாருன்னு சொன்னா இவர் இந்த விறகுகளை வெட்டி ஆஹ் வீட்டுல அவர் அவருடைய தொழில் என்னன்னு சொன்னா விறக வெட்டி அந்த விறக வித்தது பின்னால அதுல கிடைக்கக்கூடிய அந்த காசுல வீட்டுக்கு என்ன செய்வாரு வாங்கிட்டு வருவாரு இந்த மனிதன் என்ன செய்யறாரு ஒரு நாள் விறகு போறாரு அவர் போன இடத்துல விறகுகள் இல்லை இப்ப என்ன செய்யறாரு நடக்கிறாரு ரொம்ப தூரம் போயிட்டாரு போய் விறகுகளையும் வெட்டி சுமந்து கொண்டு வராரு இப்ப என்ன செய்றாரு வாராரு விறகையும் வித்துட்டு அந்த சல்லிக்கு கொஞ்சம் போல பாலை வாங்கிட்டு வாராரு தன்னுடைய தாய்க்கு கொடுத்துட்டு தன்னுடைய பிள்ளைங்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்லி இவர் பாலை தூக்கி பாலை எடுத்துக்கொண்டு வாராரு இங்க பார்த்தா பிள்ளைகள் எல்லாம் பசியில் அழுவுறாங்க பசியில் அழுதுட்டு இருக்கும் போது அந்த மனைவி என்ன செய்யறா புள்ளையை தூக்கமாக்குறா வாப்பா வந்தது பின்னால பால் குடிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த மனைவி பிள்ளையை அப்படியே தூக்கமாக்கி வச்சு கொண்டு ஈகா இப்ப என்ன செய்றாரு அந்த பிள்ளை வாராரு பாலையம் எடுத்துக்கொண்டு வந்து பார்த்தா இவர் எப்ப இவருடைய பழக்கம் எப்படி அந்த பாலை ஏதாவது ஒரு உணவு பொருள் எடுத்து வந்தா ஃபஸ்ட்டுக்கு தன்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் கொடுத்துட்டு பின்னால தன்னுடைய பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் கொடுப்பாரு அன்றைக்கு அவருக்கு லேட் ஆயிட்டு வாழாரு வீட்டுக்கு வந்து பார்த்தா தாய் தூக்கம் பாசம் இப்படிதான் தாய் சகாபனுக்கு கண்ணியப்படுத்தணும் இப்ப இப்படியாப்பட்ட விஷயங்கள் நடந்துருச்சு சொன்னா எங்களுக்கு அல்லாஹ் பயங்கர பாதுகாப்பு பயங்கர ஒரு ஆபத்து வந்தாலும் அதை விஷயம் பாதுகாத்து தருவாங்க இந்த சம்பவம் எப்படின்னு சொன்னா இந்த மூணு மூணு சகோதரர்கள் என்ன செய்யறாங்க ஒரு இடத்துக்கு போறாங்க போற நேரத்துல பெரிய மலை ஒன்று வருது இந்த மலைக்காக வேண்டி ஒரு குகையில ஒழியறாங்க அந்த குகையை ஒளிஞ்ச நேரத்துல பெரிய பாலாங்கல் உண்டு வந்து என்ன செய்யுது அந்த குழியை அந்த புகையை மறைச்சிருது இப்ப என்ன செய்யறாங்க மூணு பேரும் சொல்றாங்க நாங்க செஞ்ச நல்ல அமல்களை வச்சா அல்லாத கேட்போம் அல்ல என்ன செய்வான் எனக்கு உதவி செய்வான் அதுல ஒரு ஒரு அமல் தான் என்ன இந்த முன்னால சொன்னது அந்த விரவ வெட்டி அந்த பால கொடுத்த தாய்க்கு பால் கொடுத்தவர் என்ன செய்யறாரு அவர் துவா செய்றாரு அப்படியே அந்த கல் என்ன செய்யுது நகருது எவ்வளவு பெரிய பாதுகாப்பு ஆனால் நாங்கள் இன்னைக்கு என்ன செய்கிறோம் நாங்க எங்களுக்கு திருமண வயசு வந்துட்டு திருமணத்தை எங்களை தாய் தகப்பன் அழகான முறையில் என்ன முடிச்சு தந்து எங்களுக்கு மனைவியை கொண்டு தந்தது பின்னால அந்த தாய் தகப்பன நாங்க எப்படி கதை கெடுக்கிறோம் என்னுடைய தாய் சாப்பிட்டாலும் அதுக்கு உமர் ரவி என்ன செய்யறாங்க கல்யாணம் முடிச்சிட்டாங்க முடிச்சிட்டு என்ன செய்யறாங்க இப்ப இவருக்கு தொழுகைக்கு டைம் கொஞ்சம் லேட் ஆகுது இப்ப உமர் ரமர் ரோட மகன் திருமணம் கொஞ்சம் ஆகுது இப்ப வாப்பா கேக்குறாரு உமர் ரதி கேட்கறாங்க மகன் கிட்ட ஏ வாக்கு இவ்வளவு இல்ல மனைவியோட பேசி கொண்டு இருந்ததுனால லேட் ஆகிட்டு சரி பாப்பா உங்களோட மகனே மனைவியை நீங்க தலாக்கு செஞ்சுடுங்க சுபகான மனைவி எந்த தப்பும் செய்யல கணவன மனைவி நல்ல பாசம் வாப்பா சொல்றாரு என்ன மகன் சொல்றாரு உங்களோட மனைவிய நீங்க தலாசு செஞ்சிடுங்க சல்லா அலிஸ் அவங்க கிட்ட போய் அதுல உமரும் போய் சொல்றாங்க என்னுடைய வாப்பா என்ன செய்யறேன் என்னுடைய மனைவிய தலாஸ் செய்ய சொல்றாங்க காரணம் கேட்டாங்க சல்ல அல்ல அலிஸ்லம் இப்படித்தான் யாரும் சொல்ல தொழுகிக்கு கொஞ்சம் லேட் ஆகுது என்ன மனைவியை பேசிக்கொண்டு நான் கொஞ்சிக்கொண்டு வர்றேன் அதனால கொஞ்சம் லேட் ஆகுது இதனால தான் வாப்பா என்ன சொன்னாங்க என்னுடைய மனைவிய தலாக் செஞ்சிடுங்க இருக்கு பாப்பா ஒரு விஷயத்தை பார்த்து மாஷா மகான் நீங்க செய்யுங்க இது நல்ல விஷயம் உங்களுக்கு நல்லது தானே நல்ல விஷயத்துல சொல்லிட்டாரா இது யாருந்து கோபம் கொள்வீங்களே அது எங்க இருக்கு தெரியுமா உங்களுடைய தகப்பண்ட தாய்க்குது இன்னைக்கு அநேகமானவங்க தகப்பனுடைய கோபத்தை சம்பாதிச்சு கொண்டிருக்கிறோம் நடக்குதா இல்லையா பாப்பாக்கு மத்தியில மறைவான முறையில எல்லா விஷயங்களும் தாய் தகப்பன் கிடைச்சிட்டாங்க முதிஞ்சவர்களாக அவங்க பேச தெரியாம பேசுறாங்க ஆனா வாப்பா உங்களோட சாப்பாடு படிக்கு கீழே பிள்ளைங்க சாப்பாடு மேசையில நடக்குதா இல்லையா எவ்வளவு இடத்துல நடக்குது மேலானவர்களே மா எல்லா வாலிபர்களும் உள்ளத்துல வச்சு கொள்ள அதனால நான் என்ன செய்யறேன் இதை விட்டு பாதுகாத்துக் கொள்றேன் உள்ளத்துல நினைச்சுட்டு இந்த சப்ஜெக்ட கேளுங்க வாப்பா என்ன செஞ்சாரு பாப்பா வயசான வாப்பா உண்டு ஏ உமாலாம் இல்ல வாப்பா மட்டும்தான் கணவன் மனைவி ரெண்டு பேரும் மகன் கிட்ட இயக்கிறாங்க பாப்பாக்கு ரொம்ப முடியல சொல்லுவாங்க அல்ல அறுதலில் உமுர் அறுதலில் உமுர்ன்னு சொன்னா எந்த அளவுக்குன்னு சொன்னா தன்னுடைய மலத்தை கூட தின்வாங்க விளங்காது அந்த அளவுக்கு வயது முதிர்ந்த அளவு ஒரு வாப்பா ஒரு மகன் தயிக்கிறாரு எந்த அளவுக்கு அறுதலில் உமூர் என்று அந்த வாழ்க்கையில தன்னுடைய மலத்தை கூட தின்ற அளவுக்கு கேவலமான முறையில் ஆயிட்டாங்க வயது முதிர்ந்தவ ஆயிட்டாங்க இப்ப அந்த புள்ள கிட்ட இயக்கிறாங்க மனைவி சொல்றா உங்களோட வாப்பாவை என்னால பாக்கலா உங்களோட வாப்பாவை என்னால பாக்கலா அவர் என்ன செய்யறா அசிங்கமான வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாரு இவரை எங்கேயாவது கொண்டு போய் தூக்கி வீசிட்டுருங்க இதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லி என்ன செய்யறா மனைவி மாப்பிள்ளையிட்ட சொல்றான் நடக்கதா இல்லையா இன்னைக்கு மனைவி மாப்பிள்ளையிட்ட பத்த வைக்கிறா வாப்பாவை தூக்கி வீசி உமாவை கொண்டு போயிட்டு வெளியே போடு புதுசா வந்த அந்த பொம்பளையோட பேச கேட்டு என்ன செய்யறான் வெளியே போடுறான் புதுசா வந்த பொம்பளைய பேச கேட்டு வாப்பா வெளியே போடுறான் உமாவ வேலைக்காரிய வச்சு கொண்டிருக்கிறான் மேலானவர்களே இதே மாதிரி சொல்ற கணவன் கிட்ட உங்களோட வாப்பாவை என்னால வாக்காது பாப்பா இப்படி அசிங்கமான வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாரு எங்கேயாவது தூக்கி கொண்டு போய் போட்டு வந்துருங்க மாகாணம் பாப்பா மனைவிட பேச கேட்டு என்ன செஞ்சாரு கொண்டு போய் எங்கேயாவது கொண்டு போய் தவறு தாட்டிடுவோம் சொல்லிட்டு என்ன செய்யறாரு வாப்பாவோ அழகான உடுப்பெல்லாம் உடுத்து தன்னுடைய பஜுரோல வச்சு கொண்டு போறாரு போறாரு போறாரு இங்கேயோ ஒரு தூரத்துல போயிட்டு ஒரு காட்டுக்கு என்ன செஞ்சாரு ஒரு குழியை தோண்டி வச்சுட்டு அந்த குழிய மூணு குழிது அந்த குழியில நடுக்குழியில கொண்டு போயிட்டு மகன் போறாரு வாப்பாவுக்கு வருதல் பேசுறதுக்கு கூட விளங்காது அந்த அளவுக்கு வயது முதிர்ந்தவரு வேற வயது முதிர்ந்தவர் பார்த்தா அவங்களுக்கு பேசுறது விளங்காது என்ன பேசுறோம் ஏது செய்யறோம் ஒண்ணும் தெரியாது அப்படி நிலைமையில அந்த வாப்பா என்ன செய்யறாரு எல்லாம் பேச குடுக்கறான் செஞ்சது தப்பு மகன் என்ன செய்யற குளியில தள்ளும் அந்த வாப்பா சொல்ற மகன் இந்த குளில என்ன இந்த குளியில தள்ளி ஏ வாங்க வாப்பாவும் இந்த குழியில நான் தள்ளின பொண்டாடிக்கு வச்சுக்கொள்ள முடியலன்னு சொன்னா அவட பேச்ச கேட்டு இதே குழியில தான் என் வாப்பாவை தள்ளினன் அதனால நீ என்ன செய்யல தள்ளிராத மகனுக்கு அறிவெல்லாம் கொடுத்தான் அவன் யோசித்தான் என் வாப்பா அவட வாப்பா செஞ்சதுனாலதான் என்ன இருந்துச்சு இன்றைக்கு நான் செய்ய வர்றேன் திருமணம் முடிச்ச வாலிபர்கள் தான் வாபா அம்மா வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய வாலிபர்கள் தான் யோசிக்கணும் நாளைக்கு செஞ்சா எனக்கு நிச்சயம் செய்வான் ஆனா அல்லா சொல்றாங்க அவங்க தப்பு செய்வாங்க தப்புகள் தவறுகள் தாய் தாப்புல நடக்கும் அவர்கள் வயது முதிர்ந்தவர்கள் அவர்களுக்கு விளங்காது நீங்க என்ன செய்யுங்க அவங்கள்ட்ட நல்ல வார்த்தையை பேசி அவங்க நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க சொன்னாங்க அது ஜென்னா சொர்க்கம் எங்கேயே தெரியுமா ஒவ்வொரு மகன்மாருக்கும் சொர்க்கம் எங்கேய்கே தெரியுமா உங்களோட தாயில கீழ பாது கீழே தான் உங்களோட சொர்க்கம் இருக்கு அந்த சொர்க்கத்தை நீங்க எப்படி தேடிக்கொள்ளுங்க வெட்டி இருக்கிறதா இல்ல தாயை சந்தோஷப்படுத்துறது மூலமாக கிடைக்கும் குடும்பத்தை பிரிக்கிறதுக்காக செய்வாங்க அதுக்கு நாங்க என்ன செய்யணும் அமைதியா அடக்கமா சொல்லணும் நல்ல முறையில சொல்லுங்க விளங்குவாங்க வயசானவங்க நீ அன்பான முறையில் நடந்து கொள்ளணும் ஆதரவான முறையில பேசினா அவங்களும் கேட்பாங்க நீங்க என்ன செய்யுங்க உங்க தாய் சகப்பனு உங்களோட தாய் சகபனிங்க அன்பான முறையில நடந்து கொள்ளுங்க அன்ப என்று அந்த ரெக்கையை நீங்க உங்க தாய் சகப்பனுக்கு மேல தாழ்த்துங்க அப்படி தாழ்த்தி அவங்களுக்காக துவாசர்களே ஒரு தாய் எங்களை பெற்றெடுக்கிறது எங்களுக்கு விளங்காது இன்னைக்கு அரபி நாட்டில் என்ன செய்யறாங்க ஒரு குழந்தை ஒரு தாய் பிள்ளைய பெற்றெடுக்கிறன்னு சொன்னா அவருடைய கணவனையும் முன்னலத்தை வைக்கிறாங்க அவ போன்ற வேதனையை நீ பாரு அப்ப நீ அந்த மனைவிக்கு அநியாயம் செய்ய மாட்டாய் அந்த அடிப்படையில ஆனா அந்த கணவன் அந்த அந்த கணவன் என்பதை யோசிக்கணும் தாயும் என்னை எப்படித்தான் பெத்தா இவ்வளவு கஷ்டப்பட்டா என் தாயும் இன்னைக்கு எங்க வச்சிக்கிறேன் என் தாய நிலைமை எப்படி இருக்குது மேலாண்மையை யோசிச்சாங்கன்னு சொன்னா ஒருதர் ஒருத்தர் கூட அந்த தாய் தகப்பன வேதனை செய்ய மாட்டான் பேசுற நாளா இருந்தாலும் சரி கேட்கிற இருந்தாலும் சரி மேலாண்மையை யோசிக்கணும் இன்னைக்கு ஒரு மனைவி புதுசா வந்துட்டான்னு சொன்னா அவட பேச்ச கேக்குறோம் மனைவிட உமா வாப்பா மாமா மாமியார் கிடைச்சிட்டாங்கன்னு சொன்னா எங்கட உம்மாமாரும் வருத்தர்றோம் இன்னைக்கு என்ன புதிய காலம் மாமா மாமியெல்லாம் உமாவா மாறாங்க உமாவாப்பாவெல்லாம் பிச்சை காரணம் மாட்டாங்க நடக்குதா இல்லையா கண்ணால பாக்குறோம் எவ்வளவு இடத்துல எப்படி எல்லாம் நடக்குது ஒரு தாய் என்ன செஞ்சாங்க கிட்டத்துல பிச்சை எடுக்க வாங்க அதைய கேட்டு யாசம் வந்தாங்க அப்ப அவங்க கூட பேசிடணும் நாங்க கேட்டோம் ஏ உமா இப்படி இருக்கிறீங்க உங்களுக்குத்தானே அஹந்த நல்ல முறையில அழகாக்கிறீங்க எந்த நோயும் இல்ல உங்களுக்கு யாரும் சரி வீட்டுல வேலை செய்யலாம் தானே அவட்ட கேட்ட நிரந்தர உமா சொன்னாங்க எப்படின்னா எந்த வீட்லயும் வேலை செய்ய மகன் உட்ரான் இல்ல மகன் உட்ரான் இல்ல நான் மகன் உங்களை பாக்குறான் தானே நீங்க எந்தக்கு இப்படி வேலை செய்யறீங்கன்னு கேட்டதுக்கு சொன்னா இல்ல அவனுக்கு சம்பாத்தியம் இல்லையா அதனால ஊடு பிச்சை எடுத்து என்னை காப்பாத்துட்டு மகன் சொல்லிட்டாங்க மகன்மார் கொண்டு வந்துட்டாங்க அவர் எப்படி இருக்கிறாரு அவருக்கு ரெண்டு புள்ள மனைவி மக்களோட சந்தோஷமா ஊற்றாரு ஆனா காலையில் என்ன செய்வாரு வெள்ளை கெளிமையா என்னை எட்டி உதச்சு எடுத்துட்டு வரான்னு சொல்லி என்ன மகன் என்னை அனுப்புறாரு சொன்னான் எல்லாம் இப்ப நடக்குது ஒவ்வொரு இடத்துல நீங்க வேணுண்டா வேறே இப்ப பிச்சை ரோட்ல என்ன சொன்ன யாசனம் கேட்கக்கூடிய வயசான உம்மா இருக்காங்க அவங்களோட போயிட்டு பேசி பாருங்க கொஞ்சம் கதையை கொடுத்து பாருங்க அவங்கள்ட்ட வரக்கூடிய கதை ஏன் மகன் என்னை வெளியே போட்டான் என்ன மகன் என்னை அடிச்சிட்டான் என்ன மகன் என்னை துரத்திட்டான் அதனால தான் இன்னைக்கு ரோட்ல பிச்சை எடுக்கிறேன் சின்ன உன்ன வழி இல்ல அதனால பிச்சை எடுத்து நான் என்னைய பாதுகாத்து கொண்டு சொல்லி கண்டிப்பா சொல்லுவான் ஒருத்தர் இல்லாட்டி ஒருத்தர் சொல்லுவான் நீங்க நல்லவங்களா இருந்தா என்ன செய்யுங்க நீங்க நல்லவங்களா இருந்தா சரி சாய் தப்பு செஞ்சுட்டோம் மக்கள் எல்லாம் தப்புக்கும் தவறுக்கும் எங்களுக்கும் நாங்களும் வாழணும் தான் எங்களோட பிள்ளை குட்டியோட நாங்க சந்தோஷமா வாழணும் தான் அப்படி வாதத்துக்கு வலி சொன்னா என்ன தாய் தகப்பனோட நான் அண்டி போகணும் ஏ தாய் தகப்பன் பேசக்கூடிய வார்த்தைகள் நான் பெருசா நினைக்கப்படாது அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்களோட உள்ளத்துல முதலாவது என்னுடைய என்ன என்ன சந்தோஷம் மாப்பட உள்ளத்துல இருக்குது என்னுடைய பொருத்தம் வாப்பாட்டை சொல்றான் வேற யாரும் சொல்லலையே சொல்றான் என்ன என்னுடைய பொருத்தம் யாருக்கிட்ட தெரியுமா இருக்கு உன்ன வாப்பாட்டா போய் தேடி மேலாளர்களே உண்மையான உள்ளம் இருந்தா இன் தூணு சாலிஹீனாக இருந்தா நல்லவர்களாக இருந்தா மேலாளர்களே தப்பு செஞ்சதை முட்டு போட்டு என்ன செய்யணும் அல்லா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அல்லா மன்னிக்க தயாராக இருக்கிறான் என்ன செய்வாரு வயசுக்கு வருவாரு நாற்பது வயசு இருந்தும் அவரும் கல்யாணம் முடிச்சு அவரும் என்ன செய்வாரு அவருடைய மனைவி பேச கேட்டு அவரும் ஆடு போடுவாரு அவரும் என்ன செய்வாரு வெளியே போட்டுருவாரு அந்த வெளியே போடாம ஈர்க்கணுமா என் பிள்ளையோட நான் என்ன தாய் சகப் பொண்ணும் நல்லா இருக்கணும் இதைத்தான் நல்லாவும் சொல்கிறான் அதனாலதான் நல்லா என்ன சொல்றேன் நீங்க நாப்பது வயசு ஆயினோன அவர் என்ன செய்வாரு விளங்குவாரு என்னுடைய தாய் தகப்பன் என்ன என்ன செய்வனிச்சிட்டாங்க வயசு ஆயினதுக்கு அப்புறம் என்ன செய்வாரு என்ன செஞ்சாங்க என்னை நல்லா வளர்த்துட்டாங்க என்னை நல்ல முறையில் கொண்டு வந்து எனக்கு நாற்பது வயசாகிட்டு அப்படியே பிள்ளைகள் எனக்கும் சந்தாங்க அந்த சந்ததி விளக்கத்தை குடு தாய் தகப்பனுக்கு நீ நன்றி செலுத்தினா தாய் தகப்பனோட நீ கண்ணியமாக இருந்தா உனக்கு நல்ல வாழ்க்கை வரும் நீயும் நல்லா வாழ்வாய் என்ற எண்ணத்தை குடுறேன் அப்படி என்ன சிவாராம் நாப்பது வயசு நான் பேர் அல்லாட்ட துவா கேட்பாரு அதன் பின்னால இன்னி துகுத்து இலை அல்லாட்ட தௌவா செஞ்சு நான் முஸ்லிமீன் நான் ஒரு உண்மையான முஸ்லீம்ல இயக்கிறேன் அல்லா கிட்ட நீங்க தௌவா செஞ்சா அல்லா மன்னிச்சிடுவான் அதைத்தான் அல்லா கூறுவான் அல்ல மேலாணவங்களே இந்த விஷயங்களை நாங்க அதிகமா விலங்கி கொள்ளனும் வாலிபர்கள் இருக்கிறாங்க திருமணம் முடிச்சவங்க திருமணம் முடிக்க போறவங்க எல்லாம் இதொரு படிப்பின இது ஒரு பாடம் நான் நாளைக்கு முடிச்சு நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொன்னா அப்படி இருக்கணும்னு சொன்னா எனக்கு வாப்பாவோ எனக்கு உமாவோ அல்ல தந்திருப்பான் அது அந்த நியாமத்தை நாங்க அழகிய முறையில சொன்னா நிச்சயமா அந்த வாப்பா உமோட வடக்கு அந்த வாப்பா உமோட துவா மேலாங்களை சொன்னாங்க ரெண்டு துவா இது அந்த ஒரு எப்படி தெரியுமா ஜமிட வேண்டும்ும்லம் ஒரு தந்தைக்கு ஒரு தந்த ஒரு புள்ளைய பார்த்து யாரா இந்த புள்ளைய நல்ல முறையில கொண்டு மன சந்தோஷத்தோட கேட்கிறாரா நிச்சயம் அல்லாஹால ஜெட்ட வீட ரொக்கேட்ட வீட ஸ்பீட்ல போய் எல்லாத்தையும் சேரும் அல்லா ஏற்றுக்கொள்வான் ரெண்டாவது தான் அநியாயம் செய்யப்பட்டவங்க அநியாயம் இழைக்கப்பட்டவங்க துவா கேட்டா அந்த பதுவாவும் ஏற்றுக்கொள்ளப்படும் இன்றைக்கு ரெண்டுமே தாய் தாபனுக்கு நடக்குது ஒரு தாய் தகப்பன் சந்தோஷமா கேக்கிறாங்க சரி அநியாயம் செய்யப்பட்டவங்க யாரா இருந்தாலும் அவங்க என்ன செய்ய தேவல்ல ரெண்டாய் தொழுது அப்படி இப்படி கைய தேக்க தேவல்ல அநியாயம் செய்யப்பட்ட உடனே யா அல்லா ஒரு காபிராக இருந்தாலும் சரி பாருகளை இப்படி செய்றான் இப்படி செஞ்சாலும் அது வதுவா தான் ஆக மேலே இந்த ரெண்டு துவாக்கும் ரெண்டு பதுவாக்கும் பயந்து கொள்ளுங்க துவாவை ஏற்றுக்கொள்ளப்படணுமா தாய் தகப்பன நல்லா இருங்க நிச்சயமாக எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும் நல்லவர்களாக மாறணுமா நீங்க சிலர்கள் என்ன செய்வாங்க அவங்களும் தாய் தகப்பன் தானே அவங்களுக்கு ஒரு கெட்டு இருக்கும் என்ன வாப்பா நீ எனக்கு இப்படி செய்யா மன்னிப்பு கேளுங்க கால விழுங்க மன்னிப்பு கேளுங்க மன்னிப்பாங்க மன்னிச்சுட்டு நீங்க என்ன செய்யுங்க தாய் தகப்பன வாழுங்க உங்கள புள்ளியோட சந்தோஷம் அழிக்கலாம் மேலே நாங்க எந்த விஷயங்களை பேசினோமோ எந்த விஷயங்களை இதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல அனைவருக்கும் பாவங்களை மன்னித்தருவாய் நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிவு அறியாமலும் பாவத்தில் மூடிவிட்டோம் எங்களுக்கு தாய் தகப்பனை நீ தந்திருக்கிறாயா அந்த தாய் தகப்பனுடைய மனதை நாங்கள் புண்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதை மன்னித்தருள்வாயாக தாய் தகப்பனோட கண்ணியமான முறையில் வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக அவர்கள் செய்யக்கூடிய மூலமாக எங்களுக்கு தப்புன்னு விலங்கு அவங்களுக்கு கண்ணியத்தை கொல்ல உயரமான ஒரு மாளிகை கட்டியல் அவருடைய பாவங்களை கபுள் செய்தாயிரம் ியூட் கோம் மூலமாக டவுன்லோட் செய்ய முடியும்